தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் உலகம் உள்ளளவும் வாழும் உயர்ந்த நீதிகளை கொண்ட காலத்தால் அழியாத கதை இராமாயணம் ஆகும் இந்த இராமாயணத்திலிருந்து இராமன் பரதனுக்கு கூறிய அறிவுரை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் பரதனுடன் வந்திருப்பவர்களை பல ஓடங்கள் ஏற்றி அக்கரில் சேர்ப்பித்தான் பரதன் சத்துருக்கனன் தாய்மார்கள் சுமத்திரன் முதியோரை தன் ஓடத்தில் ஏற்றி அக்கறையை கொண்டு சென்றான் குகன் பின்னர் யாவரும் பரத்துவாச முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தனர் அவரை யாவரையும் வரவேற்று நல் விருந்தளித்தார் பொழுது புலர்ந்ததும் யாவரும் சித்திரக்கூடத்தை நோக்கி புறப்பட்டனர் பரதனின் பரிவாரங்கள் வரும் ஒரு மலையின் மேல் நின்று கேட்டான் லட்சுமணன் காட்டுக்கு வந்ததும் தன் அண்ணன் ராமன் மீது பரதன் போர் தொடுக்க வந்திருக்கிறான் என்று எண்ணிவிட்டான் லட்சுமணன் அடங்கா சினத்துடன் தன் அண்ணனிடம் ஓடிச் சென்று அவனை எதிர்த்து அவன் சேனையில் அழித்துவிட்டு வருகிறேன் என்று ஆர்ப்பரித்தான் தம்பி பரதனை நீ சந்திக்காதே அவன் அறமே வடிவான பொறுத்திரு உண்மையை நீயே உணர்வாய் என்று லட்சுமணன் அமைதிப்படுத்தினான் ராமன் அப்போது பரதன் தன் சேனைகளை சுற்றத்தாரியும் தொலைவிலே நிறுத்திவிட்டு தன் இரு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து கண்ணீர் வழிந்தோடும் விழிகளுடன் சுவாகமே உருவான ராமனை நோக்கி நடந்தான் சத்ருக்குனும் பரதனை பின்தொடர்ந்தான் அருகே சென்றதும் அண்ணா என்று ஓடி ராமன் திருவடிகள் விழுந்து அப்படியே மூச்சாகி போனான் பரதன் அவனை மூச்சு தெளிவித்தான் இராமன் தந்தை இறந்த செய்தியை பரதன் சுவாதனுடன் வெளியிட பெருந்துயரம் அடைந்தான் ராமன் வரிஷ்டரும் மற்றவர்களும் ராமனைத் தேற்றினர் இராமன் ஒரு குளத்தை அடைந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன்களை செய்து முடித்தான் மறுநாள் பரதன் ராமனை நாட்டுக்கு திரும்பி வந்து முடி சுற்றி கொள்ள வேண்டும் என்று வேண்டினான் இராமன் அன்புடன் மறுத்து பரதனுக்கு பற்பல அறிவுகளை கூறினான் பெற்றவர்கள் சொற்களை மதித்து நடந்தாலே பிள்ளைகளின் கடமை அவர்கள் விரும்பியபடி நீயே அரசாள வேண்டும் என்றான் இராமன் தந்தை சொற்படி நான் அரசை ஏற்றுக்கொண்டதாகவே வைத்து கொள்ளுங்கள் எனக்கு சொந்தமான அரசை இப்போது என் தமனுக்கு நான் உரிமையாக்குகிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் பரதன் பதினான்கு ஆண்டுகள் நான் வனவாசம் செய்ததாக அது வரையிலாவது நீ நாட்டை ஆண்டு கொண்டீர் என்று தேற்றினான் ராமன் வஜிஷ்டர் உன் குருவாகிய நான் ஆணையிடுகிறேன் நாட்டுக்கு திரும்பி வந்து நாட்டை காப்பாற்றுகின்றான் நான் உயர்வாக மதிக்கும் குரு முனிவரே உங்களிடம் கல்வி கற்ற நான் பெற்றோர் சொல்லை மீறி நடக்கலாமா அது நீதி ஆகுமா என்று கெஞ்சும் பாவனையில் கேட்டான் ராமன் இறுதியில் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து திரும்புகிற வரையில் பரதனே நாட்டை ஆள வேண்டும் என்று முடிவுக்கு வந்தனர் அது தியாக விருப்பமாகவும் இருந்தது அண்ணா பதினான்கு ஆண்டுகள் கழித்து உடனடியாக தாங்கள் நாடு திரும்பவில்லை என்றால் நான் தீயில் பாய்ந்து மாழ்வது தின்னம் என்று கூறினான் அதுவரை தங்கள் பாதகைகளையே எனக்கு மணிமுடியாக காட்டும் என்று ராமனுடைய பாதங்கள் விழுந்து வணங்கினான் பிறகு ராமனுடைய பாதகைகளோடு நாட்டுக்கு திரும்பினான் பரதன் அயோத்தி நகருக்குள் நுழையாமல் வெளியே இருந்த நந்திகிராம என்ற இடத்தை அடைந்தான் பாதகைகளுக்கு புனித நீராட்டி அவற்றை சிம்ஹாசனத்தில் இருத்தி அதன் கீழ் தானிருந்து அரசு பணிகளை கவனித்தான் அண்ணன் வரும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தான் பரதன் இதுதான் இராமாயணத்தில் ராமன் பரதனுக்கு கூறிய அறிவுரை ஆகும் நன்றி வணக்கம்